வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் தர்மகோபன் வதைப்படலம் நாலா நாள் இரவு தர்மகோபன் வதை நிகழ்ந்ததாகும் மூடி ஊர் புதல் முன்னி முன்னியே இடறிணை உழந்திடும் இறைவன் தன் முனம் படியறு நல்லறப்பகைஞன் போந்திடா அடிமுறை பணிந்து நின்றறில் மேயினான் மன்னவர் மன்னனி மனத்தில் இவ்வகை இன்னல் செய்தாற்றவும் இறங்குவாயனில் துன்னலர் மகிழுவர் சுரர்கள் யாவரும் நன்னகை செய்குவர் நமரும் வெள்குவார் முந்தூருமாற்றலர் முனைவெம்போரிடை தந்தையர் விழியினும் தமர் கண்மாயினும் மைந்தர்கள் விழியினும் மான வீரர்கள் சிந்தை கொள்வன்மையைச் சிறிதும் தீர்வரோ ஏற்றிகள் புரிந்திடும் எமரை ஒவ்விய கூற்றுளன் தொன்மை போற்படைத்துக் கூட்டுவான் நாற்றி செய்முகனுளன் நாமுழோம் நமதாற்றலும் இருந்துளாயர்வும் வேண்டுமோ அந்தமில் வெறுக்கையும் அழிவில்லாயுளும் நந்தலில் வன்மையும் நடாத்தும் மானையும் இந்திரஞாலமும் இருக்க எந்தை நீ புந்தியில் அமரற்போல் புலம்பலாகுமோ விண்ணவர் சிறையினை விடாது வைத்திடக் கண்ணிய விரதமும் கழிந்த கழிந்தமானமும் நன்னலர் தங்களை நலியும் தன்மையும் எண்ணலை இடையராதிடுக்கண் போற்றுமோ மாற்றலராகிய அமரர் மாணவர் கோற்றொடி மடந்தையர் குழவிப்பாலகர் ஆற்றிடு துயர் உனக்கு ஆவதன்றெனார் தேற்றி நன்னமைச்சருள் தீமை மிகுளான் ஆற்றிடு தருமம் நீத்த அமைச்சன் வந்திணையவாற்றால் தேற்றிடுகின்ற காலைச் சிறிது தன் அவலம் நீத்து கூற்றினையானே சென்று கூடலர் தொகையை விண்மேல் ஏற்றுவனென்று சீறி வுனர் தாழா இன்றிவனிருத்தியானும் அணிகமும் இன்னே ஏகி வந்திரல் பகைஞர் தம்மை வளைத்து வல் விரைந்து சாடி வென்றி உற்றிடுவன் என்ன வேண்டினன் அமைச்சர் மேலோன் அறம் வேண்ட அவுணர்கள் முதல்வன் மீண்டும் திறந்திடும் மடங்களாற்றும் செம்பொன் செய்டம் உறைந்தனன் அனைய காலை ஒல்லையில் விடை கொண்டேகி புறம்தனில் வந்து வல்லே போர் பெரும் கோலம் கொண்டான் போதகத்து அரசு தம்முள் புண்டரீகப் பேர் பெற்ற மாதிரக்களிற்றை அன்னோன் வல்லையில் கொணர்திருன்னா தூதுவர்க்கு உரைத்தலோடும் துண்டனானையர் ஓடி மேதகு நிகளம் நீக்கி விடுத்து முன் உய்து நின்றார் புந்தியில் குறிப்பில் செல்லும் புண்டரீகப் பெயர் பெற்ற தந்தியம் தலை இவன் மீது தருமத்தை வெகுழும் வெய்யோன் அந்தம் இல் படைகளேந்திய அமைச்சர்கள் பலரும் சூழ இந்திரன் இவன் கொல்யெண்ணை ஏறினன் எழிலி போல்வான் அரைந்தன படகம் பேரி ஆர்த்தன விரலை தீபம் செறிந்தன கரி தேர்வாசி தெழித்தன அவுணர்த்தானை நிறைந்தன பதாகை ஈட்டம் நெருங்கிய கவிகை வானம் மறைந்தன எழுந்த பூழி மாதிரம் இருண்ட அன்றே எண்ணிலா வெள்ளமாவும் இவங்களும் யூளித்தேரும் வெண்ணிலாயயிற்று செங்கண் வீரரும் புடையில் சுற்ற புண்ணுலா முகத்துப் பேழ்வாய்ப் புண்டரீகத்தை ஊர்ந்தே அண்ணல் மாநகரம் நீங்கிப் போயினன் அறத்தை நீத்தோன் அண்டர் மற்றும் இதனை நோக்கி அம்மாவோ அறத்தை நீத்த கண்டகன் சிலை ஒன்றேந்தி மாதிரக்களிரு தன்னுள் புண்டரீகத்தை ஊர்ந்து பொறும் எனில் இவனை ஆற்றல் கொண்டிடல் அரிதாம் என இறங்கினர் குலைந்த மெய்யார் வணம் அனந்தம் நீங்கி அணிகமும் தானுமேகி மூவிறு முகத்து வள்ளல் முழுதருள் பெற்ற சேனை காவலன் பெகுண்டு நின்ற களத்திடையணுகளோடும் மேவலர் எதிர்ந்தார் என் நாவியன் கழல் பூதர் ஆர்த்தார் பொற்றைகளேந்தியார்க்கும் பூதரை இலக்கர் தம்மை சுற்றூறு துணையினோரை தொல்லை நகரம் செற்ற கொற்றவன் தன்னை அன்னோர் வலியினைக் கொடியோன் நோக்கி இற்றது கொல்லோ நம் தம் வாழ்க்கை என்றிறங்கிச் சொல்வான் பகைஞர்களாயினோர் பரவித் தன்மிசை இகல் வருவரேல் இறங்கி ஏங்குதல் மிகு பழி இங்கு இது வினவின் மாணவர் நகை செய்வதே நன்று போலுமா எச்சமில் சேனையும் படையும் ஏண்டிய கைச்சிலை இருந்தது கரியும் ஒன்றுளது அச்சு உருகின்றது என்னாவது ஆகுமாள் பொச்சையற்கனி பொருமல் கொள்வதே வெள்ளினும் சிறுநர் முன்வெறி நதியினும் அல்லது விழியினும் ஆகையான் இனி மல்லலம் படையொடு மாற்றலார் நிசை செல்லுவது அன்றியே இரங்கல் சீரிதோ கண்ணுறு படையை நோக்கிக் கருத்திடைக் கவலை எய்தி எண்ணினின்று அயர்தல் வீரரியற்கோ பின்னர் நண்ணியவாறு நன்ன நான் இனித் தளரேன் என்னா துண்யென தேறிச் சென்றான் சூரனுக்கமைச்சன் ஆனோ இங்கு இது பொழுது தன்னில் எங்கனும் இருள் குழாம் சூழ் கங்குலும் பகலும் மாலைக் காலமும் கலந்ததென்ன அங்கு அவன் தானே வெள்ளத் தவுணரும் பூதர் தாமும் பொங்குவலிக் கடல் போலாத்து பொள்ளென அமரின் ஏற்றார் தலைப்படை எழுக்களில் தண்டில் தாக்கினார் இலக்குற நேமிகள் கணிச்சி ஏவினார் மலைக்குவை எறிந்தனர் மரங்கள் வீசினார் சிலைத்தனர் வயிற்றுடி செறிவெம்பூதரே பில்லுமிழ் சரத்தினில் வேலில் வாழினில் கல்லின நாஞ்சிலில் கழுமுள்ளாயதில் வல்லையந்தனில் உடைவாளில் வச்சிரச் செல்லினின் நுதி கெழு திகிரினேமேல் தண்டினில் தோமரம் தன்னில் சங்கினில் பிண்டி பாலத்தினில் ஆற்றப்பீடு மேல் கொண்டதோர் எழுவினில் பிறவில் கொட்புரா அண்டரும் அவுணரும் அணிந்து போர் செய்தார் அயற்புறுதானவர் அமைச்சர் யா வரும் வியப்பினில் வந்திடு வெங்கண் வீரரும் வயப்பெரும் சிலையினை வணக்கி வாளி தூய்ப் புயல்படு பெயலெனப் பொழிந்து போர் செய்தார் தேய்வது ஒத்து எங்கனும் பெரிதும் வீழ்தலால் உய்வதியத்தன்மை என்று உலகம் அச்சுற இவ்வகைத் திறத்தினர் இரண்டு சாரினும் தெய்வதப்படைகளும் மரபில் சிந்தினார் மாதரும் வரம்பில் தான் அவர் சாய்ந்தனர் கரங்களும் தலையும் சிந்தினர் வீந்தன கரி பறி விழிந்த தேர் நிறை பாய்ந்தன செம்புணல் பரந்த கூழியே நொந்தனர் இலக்கரும் நோன்மை நீங்கினார் முந்தூருமமைச்சர் போர் முயன்று நின்றனர் அந்திலவ்வேளையில் அதனை நோக்கியே வெந்திரல் வெய்யவன் வெகுண்டு சென்றனன் இடித்தன உறப்பினன் இமைப்பில் எய்தி முன் வடித்திடு சிலையினை வாங்கித்தானவர் முடித்தலை பணித்திட முழுதும் யாக்கைகள் பொடித்தன வழுத்தினன் பொங்கவாளியே நீண்டதோர் சிலி முகம் நெடிது மேலவன் தூண்டிய காலையில் துணிந்த கையினர் வீண்டிடு தலையினர் விழிந்த மெய்யினர் மாண்டனர் அமைச்சர்கள் வரந்த தானையே துறக்கம் மது அலைத்திடு தொலைவில் தானவர் மறுக்க முற்று அசைந்தனர் வந்து போர் செய்ய பிறல் படுசாரதர் விகுண்டு மேற்சலாயிரப் பொருவரை பலையெடுத்து வீசினார் வீசிய வேலையில் வெதும்பி விம்மியே மாசுறு தானவர் வாகை சிந்தியே ஆசு அருபோனகட்டில் சூடுரு பூசையதாம் என உடைந்து போயினார் இடைந்தனராகியே அவுணர் யாவரும் உடைந்தனர் போதலும் உலப்பில் பூதர்கள் படர்ந்தனர் தெழித்தனர் பையுள் மாலையில் தொடர்ந்தனர் பற்றினர் தொலைத்தல் மேயினார் கண்டனநாங்கு அவை அறத்தை காய்பவன் மேல் புன்திகழ்ந்தனைய கண்மேல் செலா விண்தொடற்பங்கி வெவ்வுயிர் உண்டிடும் சரம் தெரியி உலப்பின்றி ஏவினான் ஏவிய நோன்கணையாவும் ஏன் எழுத்தீ விழிப்பூதற்பால் சேரல் இந்திரன் வாவிய ஊர்திகள் வாரினேமேல் தூவிய துள்ளியின் தோற்றம் போன்றதே கைச்சிலை உகைத்திடு கணைகள் யாவையும் நச்சனவிடுத்தலும் நடுங்கிப் பூதர்கள் அச்சுரமெளிந்தனர் அமரர் கோமகன் வச்சிரம் எய்திய வரைகள் மானவே வானவர்கள் கோமகன் வயக்களிரிதென்ன தான் போற்று தருமப்பகைஞன் ஊர்ந்த ஆனையது பூதமை அங்கை கொடு உயிர் சிந்திட உடற்றியதை கோடதுரு நான்கு கொடுக்குத்தியது தாளின் ஊடுரமிதித்து அவன் உழக்கியது வாளால் பாடுற எரிந்தது பனை கையது கொண்டே வீடுர முன்னேற்றியது வீரர் படை தன்னை மாரகலும் வெங்கரி இவ்வாரடல் செய் காலை வீரு கெழுசாரதர்கள் வெப்பமிசை வீசி ஊருசெய அங்கதின் உலப்பில் கனை ஓற்றி நாறு நடுவார்த்தொகையின் நன்னினர்கள் வீர காயமுழுதொன்றிய கணக்கில் படையாவும் மூயதவளக்களிரு பாய பாயவனைகிற்பது பணிக்குழுவு கவ்வ சேயபணி சுற்றமறை திங்கள் படர்ந்தென்ன வெண்திறல் கொள் புண்டரிக வேழமிது தன்மை நொந்ததெனினு தனது நோன்மை அழியாதாய் முந்தியிடு சேனையை முறுக்கவது நோக்கி தந்தி நிறை சாரதர் தமைத்தடிதலுற்ற கண்டை கெழுதாரின் ஒலி கல்லன விரைப்ப அண்டம் உடைந்தனியாத்தாவுணன் ஊறும் புண்டரிக வெங்களிரு போர்த்தொழிலியற்ற உண்டை கழுத நிறை ஒய்யன உடைந்த தண்டமுடைகின்ற செயல் தன்னை விரல் வெய்யோன் கண்டனன் அழன்று தன கார்முகமதொன்று கொண்டனன் குனித்தழலின் வாளி அண்டற்பகை ஊர்தியினடை சினியார்த்தான் ஆர்த்தடரும் வேலையில் அடற்கள் மங்கோர் மூர்த்தமயர் உற்றது முனிந்தவுணர் கோமான் பார்த்திரின் ஒரு கணைபாலமிசை சோரியொடு தேர்மிசை இருந்தான் இருந்த திரளோன் விசை ஒரு இயக்கம் அது வாங்கி விரைந்து தருமப்பகை விடுத்திடலும் நோக்கி மருந்தனமுன் வந்து திரள் வாசவன் அப்பை வேல் முறிந்து துணியாக தொடுத்தான் மற்றத்தயமன்ன திரல் வாசவன் விரைந்தே பொத்திரமதொன்று கொடுப்போரையில் முறுக்கி குத்திரமதொன்றவுணர் கூவி வெறு கொள்ள அத்திரமென் மாறி கொடவன்றனை மறைத்த மறைத்தலும் மரப்பகைஞன் வாழிமழை தூவி குறைத்தனன் அளப்பு யில் கணையேனவை குழிப்போய் செருத்தவனது ஆகம் இசை சென்று செருக்கின்றி விரல் கவசன குபு விளிந்து புடை வீழ்ந்த நீண்ட வேலையின் வெயில் சூழ்ச்சியோன் வாண்டுலான் என வாகை வீரன் மேல் பூண்டையங்குறு பொன்னம் தண்டம் ஒன்று ஈண்ட வீசினான் யாரும் அஞ்சவ எழுவின் நீள்கதையமைப்பில் சென்றவன் பழுவின் மார்பகம் பட்ட வேலையின் பிழமனோயுரா விம்மினானரோ வழுவை மேலையோன் பயத்தின் மேவவே கருத்தில் நல்லறம் காய்ந்தவன் செயல் தெரித்து நின்றிடும் திரல் கொள்வாகினான் உறுத்து நோக்கியே உரையும் தன் முழக்கருத்தும் கடிது சொல்லுவான் நின் நில்லைய நின் நேரலன் புயம் யாம் என மானவர் பௌ்வம் நீத்து ஓராய் முன்னு தானவர் முதல்வன் நேர் புக எதிரிலாமையால் யாரும் மஞ்சவே அதிரும் நோன் கழலாடல் மொயம்பனை மதியில் தானவன் மழைகள் மின் குழு சிதறி என்ன தீச்சிந்த நோக்கினான் நோக்கினி கொலோ நோன்மையோடு என தாக்குமாறு வந்தனையான் உனை சிந்திய அமைந்து நின்றனன் காக்க வல்லையேல் காத்தினி என்றான் மொழியும் ஆடல் சேர் மொயம்பன் கேட்டது விழுமி தாரினும் வெற்றி பெற்றனன் அழிவனே நினைக்க ஆடல் கொள்வன் யான் கழியை நீந்துதல் கடலில் பாடதோ மற்ற உன்வன்மையும் வதர்ப்பும் நின் பெரும் கொற்றமானதும் வரத்தின் கொள்கையும் இற்றை வைகளே ஈறி செய்வன் நீ கற்ற போரினைக் கடிது செய்க என்ன கானக்களிவரி பம்பிய கமிழ்த்தாற்புனையகலம் வானக்கிரை தனது ஊர்திகள் மரபோடு சென்று இசைக்கும் தீனக்குரல் என நான் நொலி செல்ல கூனல் சிலைத்தனை ஒல்லையில் தருமப்பகை குனித்தான் மொண்டிடுமிடல் மொயம்புள மதியில்லவன் ஒரு பால் ஏற்கொண்டெழு கழிற்றின்மிசை சிலை வாங்கின நிறுத்தல் கற்கொண்டதொர் வெள்ளிக்கிரிமிசை காணிய கனை தூய் பிற்கொண்டொரு பசுங்கார் முகில்மேவுற்றெனலாமால் அதுவன்றியும் அவனுந்திய அடுவெங்களிரலர்தண் கதிரின் குழுமுழுதொன்று புககநந்தனில் எழுசெம் மதியந்தனதொரு பங்கையோர் வயவெம்பணி நுகர புதிதொன் பிறை அது ஒன்றிடை புக நின்றது பொருவும் முந்தேயவன் எடுக்கின்றது ஓர் முரண் வெஞ்சிலை குனியா கந்தே என கடும் சூழ்ச்சியன் ஒழுகும் செந்தேன் உரள் குணத்தில் சரம் செலுத்தாத்திறன் மொயம்பல் கந்தேயும்மை வெளியின்றென அவனைக் கரந்தாத்தான் கறக்கின்றவன் விடுவாளிகள் கந்த படை அறக்குன்றுட்டுந்தவை அயல் வீழ்ந்தன கண்டான் இறக்கின்றவர் புதவான் கரந்து ஏற்கா திருவினர் பால் பறக்கும் பொருளுவு தன்னதில் பையன் பெற்றிலன் எனவே அயில் சிந்திட முரண் வெங்கனை அயல் வீழ்தலும் அடுப்போர் முயலும் திரல் கெழு மொயம்பினர் முனிந்தெகம் ஒன்றெடுத்து புயலன்னதோர் வடிவத்தவன் பூணாறு நெஞ்சரிய செயலன்னது கண்டாங்கது தீவாளிகள் உய்தான் உய்க்கும் சுடர்வடிவாளிகள் ஒருங்கே தவம் உருக்கி மைக்கொண்டலை நிகர்மேனியன் மனம் துண்ணன் அணுகி மைக்கொண்டதோர் நெடுஞ்சாலிகை விழியும் படி வீட்டி புக்குள்ளுரம் மூழ்கி தனிப்புறம் போந்தது விரைவில் புறம் போதலும் இகல் மந்திரி பொறுமிப்புகை உயிர்த்து நிறம் போகிய சென்னீரொடு நினைகின்றிருப்ப மரம் போகிய தனி வெங்கரி மகிணன் செயல்வோரா அறம்போகிய மனத்தான் தன்னை அடவுற்றதை அன்றே முந்தொற்றிடு கரி திண்திரல் முயம்பன் இரதத்தை தந்த கொடுத்தாக்கு புசமரத்திடையிட்ட கந்தொத்தது ஓரிழுவோன்றது கை கொண்டவன் வலவன் சிந்தப் புடைத்தது காண்டலும் செந்தி எனக் கனன்றான் வையந்தன தீராதலும் வரிதே அயல் பாயா மெய்யங்கையதொன்றால் அவன் மேல்வந்திடும் வேழ கையங்குறப் பற்றாக்கடங்களுழுங்க உன் மோதி ஒய்யென்றெடுத்த பாலை உலகம் புகவைத்தான் எடுத்தது காலையில் இபம் விண் இடையேகி பிரிந்து ஆகவம் இயற்று எல்லையில் பெயர்காலையின் அமைச்சன் அறிந்தான் கயம் இழந்தேன் கொல் என்று அயராவதனோடு மறிந்தான் புனைக்கலம் தன்னொடு மணிமா முடிசிந்த வீழ்கின்றது ஒரு களிராற்றவும் வெறுவிப்பதை பதைத்து மாழ்கின்றது புடை போகிய மதியில்லவன் எழுந்தே காண்டதோர் கதை ஒன்று தன் கை கொண்டு உரத் தெரிய தாழ் கொண்டது ஓர் கரத்தில் கடுத்தலை கொண்டது தரித்தான் வலிகொண்டதோர் தனித்தண்டது மடிவாதலும் மற்றோர் புலி சந்தனை விட வாங்கியதிர்குருகரம் பற்றி புலிகண்டதோர் கலைமானதிர்புக்காலவுனர் தலைவந்தனை அடல் மொயம்பினன் தடமார்பிடைப்புடைத்தான் மூளாவுறுத்து அறைகின்றொழி முதலற்றிடு தருப்போல் வாழா புவிமிசை வீழ்தலும் பயம் மிக்கவன் ஒரு கால் தாளால் உதைத்தனன் அத்துணை தரும் அப்பகை வீழ்ந்தான் கேளாகிய அவுணப்படை கெட்டோடியது அன்றே விழுந்தயர் புண்டரீக வெங்கறி உயிர்த்துமெல்ல எழுந்தது தர்ம கோபன் இறந்த பாடதனை நோக்கி அழுந்திடும் இன்னல் வேலை ககன் கரை கிடைத்தாலென்ன தொழு்திறல் வீரவாகுத் தலைவனை நேர்ந்து சொல்லும் செய்யலை வெகுளியந்தாய் சிறியனை அருளிக்கேன்மோ பொய்யன நினையல் வாழிப் புண்டரீகப் பேருள்ளேன் வையகம் போற்றும் சீரேன் மாதிரம் காவல் கொண்டேன் கையனைத் தருமகோபன் கடுஞ்சிறைப்பட்டேன் பன்னாள் வந்தலை மூழ்கும் தீயன் மதியிலா அமைச்சர் போற்றி ன்று கார் ஊர்தியானேன் ஏவின பலவும் செய்தேன் ஒன்று நான் மறுத்தது உண்டேல் உயிர் குடித்து ஊனும் வல்லே தின்றிடும் என்றே அஞ்சித்திரிந்தனன் செயல் வேறில்லேன் எட்டுள திசையில் வைகும் மரக்கர் தன் இகழ்ந்தார் என்று மற்றருவுகளி வீங்கி மற்றுயனை ஊர்ந்து தொன்னால் கெட்டினன் அவரை எல்லாம் கிளையொடு அட்டனை நீயே அல்லால் அவனையார் அடுதற்பாலார் புந்தியில் நரத்தை காயும் புரை நெறியமைச்சன் தன்னை வந்து நீ அடுதலாலேவானவர் கவலை தீர்ந்தார் உய்ந்தனன் சிறந்தேன் எற்கும் ஊதியம் இதன் மேலுண்டோ முந்தூரு தலையின் நீங்கி முத்தி பெற்றாரை ஒத்தேன் தீது கொள் பவத்தின் நீரால் அவணர்தம் சிறையில் பூக்கேன் மாதவம் செய்தேன் கொல்லோ மற்றனை எதிரப் பெற்றேன் ஆதலின் உய்ந்தேன் என்றன் ஆசையை அளிக்கும் ஆற்றார் போதுவன் தமியன் என்று தொழுதது புண்டரீகம் புண்டரீகத்தின் வாய்மை பொறுக்கென வினவு வீரன் அண்டரும் உவகை பொங்கா கலிதீரு கைக்கென்ன விண்தொடர் நெறியில் சென்றாங்க வெறுவலின்றி பண்டு அமர்திசையின் நன்னிப்பரிவர வைகிற்று நன்றே மாத்திரம் காவல் பூண்ட மதக்களிற்றரசு செல்ல ஆதியில் அறத்தை காயும் மொழிதகன் இறுதி நோக்கி பூதர்களார்த்து வீரன் புயவலி புகழுதல் உற்றார் தூதுவர் அது கண்டு ஓடிச் சூரனை தொழுது சொல்வார் தண்டக முதல்வ கேண்மோ தானையும் தானுமேகி மண்டமர் புரிந்து வீரவாகுவால் அமைச்சன் மாய்ந்தான் உண்டையும் அழிதலுற்ற உங்குவன் ஊர்ந்து சென்ற புண்டரீகப் பெயர் பெற்ற கந்தியும் போயதென்றார் பழுதுடைத்திறன் மந்திரிப்பட்ட சொல்வினவி முழுது சுற்றிய இன்னலம் புணரியின் மூழ்கி அழுது உயிர்த்து மேய் உயிர் பதை பதைத்திட அம் கண் எழுது சித்திரப்பாவை போல் உணர்வு போயிருந்தான் எழுது சித்திரப்பாவை போல் உணர்வு இருந்தான்